தமிழ்சிச்சங்கம் சென்னை சென்னை தமிழ்ச்சி சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தருமபுரம் பா பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை கந்தகோட்டம் வழிபாட்டு அடியார் திருக்கூட்ட திரு திருவனூர் நித்யானந்தம் அவர்கள் ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் Yemgu yittu na yeh Yemgu yittu na yeh உயிவை தர செய்த நால்வர் பொத்தாளியம் உயிர் சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வரையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அல்லது ஆண்டவனுடைய அருள் பெற்ற செயல்களை சில இடங்களில் அவர்கள் அவர்களே சொல்லி போந்திருக்கிறார்கள் இப்போ திருஞான சம்பந்தர் மூணு வயசுல ஆண்டவன் திருமுறைப்பால் கொடுத்து அவரை அவருக்கு அருள் செய்து இந்த சமயத்தை காப்பாற்றினான் என்பது வரலாறு அது உங்களுக்கு தெரியும் இதம்பந்தரே சொல்றாரா தனக்கு ஆண்டவன் பால் கொடுத்தான் அருள் செய்தான் அப்படின்னு அப்படின்னு வருகிற பகுதியை நான் உங்களுக்கு நினைவு ஊட்டுறேன் தெரியும்பந்த வயசு மூணு தீர்த்தக்கரையிலே இவர் அழுதார் திருஞான சம்பந்தர் மூணு வயசுல அழுதார் ஏங் அழுதார் அப்படின்னு தெய்வ சேர்க்கிறார் பெருமான் சொல்லுகிறார் இந்த கதையை காணும்னு அழுதாரோ அல்ல மூ முன்ன நினைத்து அவர் அழுதாரோ அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் எதுன்னு அவர் கரெக்டா இந்த வேத நேரி தழைப்பதற்கே அவர் அழுதார்னு சொல்லிவிட்டார் இந்த சைவ நேரி தழைத்து ஓங்குவதற்கே அவர் அழுது விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவருடைய வரலாறு அந்த முதல் பாட்டிலேயே வருகிறது ஆமா பரம்பரை இந்த சிவனடியார் திரு பரம்பரை வளர வேண்டும் என்றே அவர் அழுதார் அப்படின்னு முடிச்சு விட்டார் அங்க ஏன் அழுதார் என்று சொல்லி சந்தேகமாக விட்ட தெய்வ சேர்க்கிறார் ஒருமான் அவர் ஏன் அழுதார்னு மாத்திரம் திட்டவட்டம் இங்கே சொல்லிவிட்டார் எதுக்கு வேத நமக்கு வேதம் தான் தாய் நூல் அதை இன்னைக்கு நாம தாய் நூலாக கொள்ளுகிறோமா கொள்ளத அப்புறமா பார்த்து கொள்வோம் அந்த சர்ச்சைக்கு நாம போக வேண்டாம் இந்த சைவத்துறை இந்த சைவ சமயம் இந்த பரம்பரை இது பொறிவதற்கே அவர் அழுதாருன்னு சொல்லி முடிக்கிறார் சைவ தேக்கிறாரு பெருமான் அதை உங்களுக்கு நினைவூட்டு அதத்தான் திருஞான சம்பந்தர் தன் வாக்கினாலேயே சொல்லுகிறார் போத யார் பொற்கில் பொல்லாது என சிவன் வந்தான் கரந்து அம்பிகையை கொடுக்க சொல்லிவிட்டான் அந்த அம்மா கொடுத்துட்டாங்க இவர் சிவஞான சம்பந்தராக ஆகிவிட்டார் அதுவரையும் திருஞான சம்பந்தராயிருந்தவர் சிவஞான சம்பந்தராக ஆகிவிட்டார் இந்த வரலாறு நமக்கு தெரியும் இதன் சொல்றார் போதையார் பொற்கு அடிசில் பொல்லாது என சாதையார் முனிபுர வந்து கேட்டார் நீ யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு ஆனா பொல்லாதுன்னு கேட்டார்னு சொல்றது அவரை ஒத்துக்கிறார் அவர் போதையார் பொற்கண்ணத்து அடிசில் பொல்லாது என சாதையார் முனிபுரத்தான் என்னை ஆண்டவன் உட்குறிப்பை சரியான சம்பந்தரே சொல்லுகிறார் தன்னுடைய வாக்கு நல அதை நாம் நினைவுல கொள்ள வேண்டியது மிக அவசியம் இல்லையா இந்த மாதிரி உட்குறிப்பு தான் தெய்வ சேக்கிரார் பெருமானுக்கு பெரிய புராணம் எழுதுவதற்கு வாய்ப்பாக போய்விட்டது ஐயா நடராஜ பெருமான் சிறுவருளினாலே எழுதினார் என்பது ஒரு பக்கம் அதை இல்லை என்று நாம் சொல்லவோ மறுக்கவோ இல்லை ஆனாலும் இந்த மாதிரி குறிப்பும் அவருக்கு தேவைப்பட்டது எடுத்து கொண்டார் என்பதை நாம் மறக்கப்பட திருப்பாடு இன்னொரு முக்கியமான குறிப்பு உங்களுக்கு நான் நினைவூட்ட நினைக்கிறேன் என்ன சொல்லுகிறார் ஒரு திருப்பாடல்ல உட்குறிப்பாக இருக்கிறது வெளிப்படையாக இல்லை நான் உன்னுடைய திருவடியின் கீழ் இருந்தேன் எங்கே மேல் உலகத்தில் இல்லையா ஆமா என்னை இந்த உலகத்தில் பிறக்குமாறு நீதான் செய்தாய் என்னுடைய தொண்டு அப்பொழுது தேவைப்பட்டது தமிழ்நாட்டிற்கு என்று நினைத்து நீதான் என்னை பிறக்க செய்தாய் அல்லவா அப்படின்னு ஆண்டவனையே கேட்கிறார் அவர் இது கிடைக்கிறது நமது பெரியோர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ற இப்ப நான் புதுசா சொல்லில்லை நமது பெரியோர்கள் எடுத்து கையாண்டு அப்ப எவ்வளவு ஈடுபாடோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ண வேண்டும் இல்லையா ஆமா மறக்குமாடாயிருத்தியாயிருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை உன்னுடைய திருவடியை மறக்கார் அங்கே இருந்தேன் நான் எங்கே மேலுலகத்துல என்று வைத்துக் கொள்வோம் கைலாயத்திலேயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவன் சிறுபடியிலே இருந்திருக்கிறார் இவர் இல்லையா ஆமா மயல் செய்ட்டினார் ல்லாத என்னை திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிணிப்படும் உடம்பு வி காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே இதுதான் இந்த உட்குறிப்பு பெரியவர்கள் செய் அவருடைய உட்குறிப்பை காட்டுகிறது ஆக ஆண்டவன் திருவடியிலே இருந்த இவரை மண்ணின் மேல் தொண்டு இருக்கிறது நீ போய் வா என்று அவன் அனுப்பி இருக்கிறான் எவ்வளவு நல்ல குறிப்பு பார்த்தீங்கன்னா பெரியோர்கள் எடுத்து வைத்து நான் அதை உங்களுக்கு நினைவுற்றேன் பின் இப்பொழுது நாம வந்து நான்காம் திருமுறையில சில பாடல்களை நாம எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் எனக்கு என்ன பிடித்ததோ அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா ஆமா இப்போ திருஞான சம்பந்தருக்கு ஆயிரம் பொன் கொடுத்தான் சிவன் என்பது பெரிய புராணத்தில்தான் வருகிறதை தவிர பிரியான சம்பந்தர் வாக்குல அது வரவில்லை ஆமா எனக்கு தெரிந்தவர்களையும் வரல எங்காவது இருந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கொள்ளுவேன் ஆமா எனக்கு தெரிஞ்சதா சொல்றேன் தெரியாதது நான் கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு அவ்வளவுதான் விஞ்ஞான சம்பந்தனுடைய வாக்குல நான் ஆயிரம் பொன் பெற்று கொண்டேன் அப்படின்னு என்ன வாதபோரம் எங்கேயாவது இருந்தா சொல்லு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆனா திருநாவுக்கரசர் இத சொல்ற நான்காம் திருமுறையில் அல்லவா நான் உங்களுக்கு சில பாடல்களை நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் நான்காம் திருமுறையில் வருகிற ஒரு திருப்பாடலை நான் உங்களுக்கு நினைவூட்டேன் அப்ப அப்ப சொல்ற திருவாடுக்கு போய் பதிகம் பாடும் போது நீ திருஞ்சம்பருக்கு ஆயிரம் பொன் கொடுத்த கடவுள் அல்லவா நீ ஆயிரம் பொண்ணை வாங்கி அவர் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுவதற்காக இல்லை இந்த உலகம் எல்லாம் நன்றாக இருக்கட்டும் உலகம் எல்லாம் சேமமாக வாழட்டும் மழை பொழியட்டும் பலம் பெருகட்டும் மக்கள் நன்றாக இருக்கட்டும் வேள்மை செய்வதற்காக அவங்க அப்பாவுக்கு எடுத்து கொடுத்தார் அல்லவா ஆமா உலகத்துக்காக இன்னைக்கு பாடுபடுவா யாராவது இருக்கானா என்ன இந்திய நாடு வாழணும்னு நினைக்கிறவன் யாராவது இருக்கானா என்ன எனக்கு தெரிந்தவளே இல்லை என்றுதான் நான் சொல்ல காத்திருக்கிறேன் நீங்க நினைக்கலாம் ஐயோ நான் நினைக்கிறேன் நீங்க நினைத்தா போருமா எனக்கு தெரியாதே அல்லவா ஆமா அதனாலதான் எழுதியே வைக்கிறான் இந்தியனாக இரு இந்தியனாக இரு இந்திய சாமான்களை வாங்க இந்தியாவை நினைத்துக்கொள் இந்தியாவை மதித்துக் கொள்ள சொல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது அல்லதா ஆமா ஆக நாவு இதை சொல்றார் சரியான சம்பந்தர் எங்கேயும் சொன்னதாக எனக்கு நினைவில் இல்லை இருந்து சொன்னால் நான் கேட்டுக்கொள்ளுவேன் அந்த கருப்பாடுகளை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் இப்போது திருப்பாடர்கள் உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன் ஆமா நான்காம் திருமுறையில் சில பணிகள் இருக்கிறது என்று ஒரு அற்புதமான பகுதி இருக்கிறது அது மாத்திரத்தம் என்று ஒரு அற்புதமான பகுதியும் இருக்கிறது இந்தவர் மாத்திரம்தான் பாடியிருக்கிறார் விஞ்ஞான சம்பந்தரோ சுந்தரோ இதனை அருளி செய்யவில்லை என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் இப்போ அந்த திருநேரிசை என்ற பகுதியை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு பாடிக்காட்ட நான் எண்ணி இருக்கிறேன் இப்பொழுது சிதம்பரத்தில் அந்த திருநேரிசை பகுதியில் பாடப்பட்ட அப்பர் பாடப்பட்ட பகுதியை ஒன்றான் உங்களுக்கு நான் நிறைவூட்டுகிறேன்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 நா <laughs> யர் ச இன்ன ராக தான் பாடப்பட வேண்டும் ஒரு நியதி இருக்கிறது நியதி இருக்கிறது அந்த நியதிப்படி எங்களால நடக்க முடியவில்லை ராக இல்லை ஒரு பதினஞ்சு ராகத்துக்குள்ளேயே அது முடிந்து விடுகிறது என்ன பண்ண முடியும் வேற ராகத்துக்கு பாண்டாலுடைய வேற வகை இல்லை அதனை நாங்கள் மாத்திரம் செய்யல எனக்கு முன்னோர்களே அப்படி செய்து இருக்கிறார்கள் என்னுடைய தேவார உலகம் எப்பொழுது இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுதானே நாற்பத்தி ரெண்டுக்கு முன்ன எத்தனையோ பெரியவர்கள் தேவாரம் பாடிக்கிட்டு இருந்திருக்கு அவர்களே இந்த தவறை செய்திருக்கிறார்கள் அத தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் அவர்களுக்கு தேவைப்பட்டது நீங்க நினைக்கலாம் திருடனுக்கும் தேவைப்பட்டுதானே திருடுகிறான் அதை சரின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அது வேற கதை இது வேற கதை அதோடு இதனை ஒப்பு நோக்க வேண்டாம் நீங்க ஆமா இது தேவைப்படுகிறது அதனால சில ராகங்களை மாற்ற வேண்டி வருகிறது இப்ப எனக்கு தெரிந்தவர்களையும் யாருங்க செட்டியார் இருக்கிறார் நினைக்கிறேன் பாண்டி சேரி செட்டியார் இருக்கிறார் ஓரளவுக்கு அவருக்கு புரியும் அவருக்கும் கூட ஓரளவுக்கு தான் புரியும் அப்படி செய்த நாங்கள் இன்னைக்கு வெளியில கொண்டு வர முடியும் தேவாரத்தை வெளியில கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது இதனை நாங்கள் செய்துதான் தீர வேண்டி இருக்கிறது ஆமா இல்லையா ஆமா ஒரு பெரிய காரியத்தை செய்யும் போது நிறைய பொருள் தேவைப்படுகிறது இவன் கையில பணம் இல்ல என்ன பண்ணுமா எப்படியாவது தேடித்தானே தீரணிவன் அந்த வகையில தான் இதனை சிலரை மாற்றிக் கொள்ளுகிறோம் நாங்கள் இது தவறு என்று சொல்லக்கூடாது வளர்ச்சி என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ஓஹோ தேவார ஓதுவார்கள் இப்படியும் வளர்ந்திருக்கிறார்கள் இப்ப தேவாரத்துக்கு சுரம்பாடுற வழக்கம் கிடையாது நான் என்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு விட்டேன் அதை செய்யறதுனால என்ன தப்பு அதனால இது இந்த தவறை வளர்ச்சி என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் தவறு என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் அதையும் நான் சொல்லிவிடுறேன் இல்லையா ஆமா சரி ஆக நாலாந்தூர் முறையிலே இந்த திருப்பாடர்கள் வருகிறது இவர் சொல்லுகிறது உன்னுடைய நிறுத்தத்தை காணத்தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் நான் பாடமாட்டேன் பக்தி செய்ய மாட்டேன் உன்னுடைய நிறுத்தம் உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை காணத்தான் வந்தேங்கிறார் திருவாரூரில் பிறக்க முத்தி அருணை தரிசிக்க அருணை நினைக்க முத்தி காசில் இறக்க முத்தி சில்லை தரிசிக்க முத்தி அப்படின்னு ஒரு சொல்லு நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா ஆமா இருக்கு அது உங்களுக்கும் தெரியும் இப்ப திருவாரூர்ல நம்ம பிறக்க முடியாது நம்ம பிறந்துட்டோம் இல்லையா ஆமா அருணை நினைக்க முடியும் எப்பாவது ஒரு தடவை அங்கே திருவண்ணாமலை போயிருந்தோம்னா இங்க இருந்தபடியே திருவண்ணாமலை அப்படின்னு நினைச்சு கும்பிட முடியும் தரிசிக்க முத்தி இங்க இருந்து போய் தரிசனம் பண்ணிவிடலாம் அதத்தான் இவர் சொல்தார்னு நான் நினைக்கிறேன் எத்தினார் பத்தி செய்கே என்னை நீ இகழ வேண்டாம் புத்தனே தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா காண்பான் நிறுத்தம் காண வேண்டினான் சீர்வாசகத்தை எழுதியிருக்கிறார் பல நூலும் படித்தவர் அவர் தமிழ்நூல் மாத்திரம் இல்ல ஆங்கில நூல்கள் கரைச்சு குடிச்சவன் யாருக்கும் அஞ்சாவது நெஞ்சன் சமீபத்தவர் தான் தவறிட்டார் ஆமா அந்த புதையில எழுதுறாங்க அமைதி வேண்டுமா தேவாரத்தை படி திருவாசகத்தை படி நல்ல உறக்கம் தேவையா அமைதியா தூங்கணுமா நீ திருவாசகத்தை படி அப்படின்னு எழுதி வைக்கிறார் ஆமா நன்றாக இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரூமுக்குள்ள இருந்து சந்தோஷப்படுறது நூல்கள் தான் ரூமுக்குள்ள படிச்சுட்டே இருக்கும்போது நல்ல விஷயத்த படிச்சோம்னா அந்த ஆனந்தத்தை போல வேற ஒண்ணும் கிடைக்காது ஆமா நான் பாடுறது மாத்திரம் இல்ல ஒழிஞ்ச போதெல்லாம் கையில நடிக்கிற கிடைக்கிற நூலெல்லாம் படிப்பேன் எதனாலும் படிப்பேன் ஆமா பைபிள் கிடைச்சா கூட படிப்பேன் என்ன இருக்குன்னு பாத்துக் கொள்ளுவோமே அவ்வளவுதான் நான் இப்ப போய் தேரவா போறேன் அது இந்த ஜென்மாவில இல்ல நடக்காது இல்லையா ஆமா இப்படி படிச்சு படிச்சே ரெண்டு வண்டி நூல் வச்சிருக்கேன் நான் எதை கொடுத்தாலும் கொடுப்பேன் நூல்களை மாத்திரம் கொடுக்க மாட்டேன் அப்படி எழுதுறாரு புதையல் நூலில் அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது அப்ப அடுத்தபடி இந்த திருநேரி இந்த பகுதியில திருக்கடையூர்ல ஒரு திருப்பாடல் பாடுகிறார் அற்புதமான திருப்பாடல் அத மூழ்கி பொருள் பண்றவங்க என்ன பண்றாங்க காலை மூழ்கி புலர்காலை மூழ்கி பெரும் புலர்காலை மூழ்கி அப்படின்னு பிரிக்கிறாங்க காலை என்பது ஆறு மணிக்கு மேல புலர்காலை என்பது அஞ்சு மணிக்கு மேல பெரும்புலர் காலை என்பது ஒரு நூல் இருக்கிறது இங்க எல்லாரும் அதை எல்லாரும் படித்திருப்பார்கள் நான் சொல்ல மாட்டேன் அந்த நூலும் இப்ப அவுட் ஆஃப் கிடைக்கிறது இல்லை அந்த ரெட்டிப்பட்டி சாமி என்ன சொல்றார் நாலு மணிக்கு பூமியில இருக்கிற தண்ணியில எவன் மூழ்கிறானோ அவன் டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இந்த சட்டம்னு ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் நன்றாக உலவி கொண்டு இருந்தது இப்பொழுது அது கொஞ்சம் மறைந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுல திருநாவுக்கரசர் என்ன சொல்றார் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தரா பத்தராக நாலு மணிக்கு குளிச்சு விடுவான் ஆமா நிச்சயமா அந்த பக்திவனுக்கு வரும்பொழுது இந்த குளிர் இவனுக்கு தெரியாது ஆமா பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அந்த வேலையில பாத்தீங்கன்னா அரும்பா மலரான்னு சொல்லக்கூடாத நிலையில இருக்கும் அது அரும்போடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி ரூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினை கட்டி போ பொருள் காலையில எழுந்து குளிச்சு அவனுக்கு பக்தி செய்து ரெண்டு பூவை அவன் திருவடியில போட்டுவிட்டு தூபமும் தீபமும் காட்டி விட்டேனால் கரும்பை விட அவன் இனிப்பான் என்பது பொருள் அவ்வளவுதான் அந்த கோயிலுக்கு தூபம் போட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு அடியார் இல்லையா ஆமா குங்கிலிய கலைய நாயனார் பேரு திருக்கடையூருக்கு குங்கிலி கோயிலுக்கு குங்கிலியம் போட்டுக்கிட்டே இருந்தார் அவர் வேற எந்த தொழிலும் செய்யறதுல குடும்பம் கோச்சு வறுமை கொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சோத்துக்கு இல்லாமல் திண்டாடுதுல தூபம் போட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆயிரம் ரூபாயில ஒரு புடவை கட்டிட்டு வந்து நிக்கிறார் பசங்கள்லாம் பார்த்தா அவங்க வெள்ளம் பட்டு புடவையா கட்டிட்டு பட்டு வெட்டியலா கட்டிட்டு நிக்கது மனைவியை பார்த்து கேட்டார் என்னம்மா இதெல்லாம் என்னம்மா அந்த சிவன் அருள் இந்த இடத்தை எழுத வர்றார் தெய்வ கேக்குறார் குருமான் என்ன நடந்தது கேட்டா குபேரனை கூப்பிட்டு அவன் வீட்டில் உன்னுடைய செல்வத்தை கொண்டு நிறைத்து வைத்தான் பெருமான் திருத்தொண்டு செய்தவன் வீணாக போக மாட்டான் என்று எண்ணுவதற்கு நமக்கு இடம் இருக்கிறது திருத்தொண்டால் பிள்ளைய அறுத்து போட்டார் அத்தோட கோயிலுதான் நம்ம பிள்ளையும் போயிடுமோனு ஒருத்தனும் சோறு போட மாட்டான் பிள்ளை எழுந்து வந்தான்னு எழுதி எழுதிக்கிறார் தெய்வ தேக்குதாறு பெருமான் பின்னால இல்லையா ஆமா திர கூபாண்ட நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து குபேர நாமனியான் கொண்டு போய் கொட்டி விட்டான் தன்னுடைய செல்வம் போற அந்த வீட்டுல தன் பெறும் நிதியம் தூர்த்து சரணிமேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருளில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனைவி நேட அப்படின்னு எழுதிட்டாரு தெய்வ கேட்கிறார் பெருமாள் அற்புதமான செய்யுள் ஆமா நான் எங்கேயாவது கிர பிர எங்க போக வேண்டி வந்ததுன்னா இந்த பாட்டை நான் சொல்ல தவறவே மாட்டேன் இப்படிதான் சொல்லிக்கிட்டே அப்புறம் நான் ஒரு சின்ன வீடு வாங்கினேன் சின்ன வீடுன்னா நீங்க வேற ஏதாவது அர்த்தம் அளவு இல்ல சின்னது வீடு வாங்கிவிட்ட நானும் என் மனைவியும் வீட்டுக்குள்ள போனோம் பால் காத்துனாங்க எங்க வீட்டுக்காரி பாட்டு சொல்லு பாட்டு சொல்லுன்னா என்ன பாட்டு சொல்றதுன்னு எனக்கு தெரியல எத்தனையோ வீட்டுக்கு நான் பாட்டு சொன்னவன் என் வீட்டுக்கு என்ன பாட்டு சொல்றதுன்னு தெரியல அப்ப என் வீட்டுக்காரி சொன்னா அன்பர் அங்கீ இருப்ப சொல்லுங்க என்னை விட தேவாரம் படிச்சவ நான் மறந்து போன இடம்லாம் அவளுக்கு நினைவு இருக்கும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன் எங்கேயாவது தவறு பண்ணிட்டேன்னா சத்தம் போடுவ என்ன ஒரு படம் விட்டு போச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு அவளுக்கு பாடம் அப்புறம்தான் நான் அந்த பாட்ட சொன்னேன் அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் ும் கொையும் பல்வழனும் செல்லமாக்கி வைத்தனன் மனை என்பது தெய்வ சேர்க்கிறார் குரம்பை தன்மை இப்படியெல்லாம் நீதி வருகிறது அதுல தேவாரத்துல நீதிகள் நிறைய வருகிறது நான் வந்து அப்பர் சுவாமியுடைய அறவுரை அப்படின்னு ரெண்டு காசட் பாடியிருக்கேன் ரெண்டு என்ன மூணு பாடி இருக்கேன் அப்பர் சுவாமிகளின் திருநேரிசை அறவுரை அப்பர் சுவாமிகளின் திருக்குறுந்தகி அற அப்பர் சுவாமிகளின் திருத்தாண்டக அறவுரை அப்படின்னு மூணு பாடியிருக்கேன் அதே மாதிரி திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் அறவுரை அப்படின்னு ஒரு பாடியிருக்கேன் தேவாரம் நிறைய என்னுடைய இட்டப்படியெல்லாம் பாடி வச்சிருத்தேன் எதற்காக எனக்காகவா எல்லாம் உங்களுக்காக தான் சுவாமி சொல்றேன் தர்மராசன் வேண்டினால் இந்த மண்ணில இருக்கும்போது நீ இல்லாத போக்க சொன்னா பண்ணிட்டு தெரியுது என்னைக்கோ ஒரு நாளைக்கு தருமராசன் வருவான் யாரா விளக்குவா நீ பண்ண அட்டூழியத்தில் விளக்குவதற்கு ஆளே இல்லை இல்லையா தர்மராசன் வந்தா யார் விளக்குவார் இவன் ஆண்டா விளக்குவா தெரியுமா மார்க்கண்டய முனிவருக்காக வந்தா அது உனக்கும் ஒரு வானடா பார் நீ அவருக்கு பக்தி செய்து விடு பன்னிடும் என்றும் வரும் ஒன்று கூடுறது என்பது இந்த இலக்கணத்தில் இருக்கிறது அதை பார்த்தோம்னா கடவுள் வீரத்தனாரே விளக்கு தர்மராசன் வேண்டினால் கடவுள் வீரத்தனார் மாதம் வேண்டி நாள் விளக்குவாரா சொன்னவர் இதில் வரும் கூட்டுதல் என்பது ஒன்று இருக்கிறது வழக்கத்தில் ஆமா என்ன அர்த்தம் கூட்டுதல் இப்பவும் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாச்சான் கேப்பு கூட்டி ஆச்சான்னு கேட்ப என்ன அர்த்தம் புளி மிளகா அந்த தூளு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலக்கறது வரை கூட்டுவது அந்த பொருள் அதே மாதிரி இங்க இலக்கியத்திலையும் இப்படி கொண்டு கூட்டினா தான் சரியான பொருள் கிடைக்கும் ஆமா இதை நான் செய்ய தவறவே இல்லை ஆமா அப்படி செய்தால்தான் நமக்கு குடம்பாக ஆகும் அப்படி செய்தான் இது உண்மையான இலக்கியமாக ஆகும் வாத்தாயும்ட நெஞ்சும்ாத்த சென்னியும் தந்த தலைவனே அப்படிங்கும்போது என்ன கொண்டு கூட்டணும் வாயும் வாசு நெஞ்சும் நினைக்க சென்னியும் தாத்த தலைவனே வாழ்த்த தந்த தலைவனே நினைக்க தந்த தலைவனே சென்னையும் தாத்த தலைவனே கூட்ட மாமல தூவி துதி கொண்டு கூட்டின்தான் அதுக்கு சரியான பொருள் கிடைக்கும் இல்லையா ஆமா அதே மாதிரி ஆனால் கடவுள் வீரட்டனாரே விளக்குவார் என்று பொருள் நமக்கு என்று உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் உங்களுக்கு தெரியாதது இல்லை என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார் உன்னை விட கேட்கிறவெல்லாம் புட்சாளி என்று நீ நினைத்து விடு அந்த நினைப்பிலிருந்து நீ மாறாதே நன்றாக படித்திருப்பான் பாடும் மேடையம்பர் அதை கடைப்படுத்திட்டு இருக்கேன் எண்பத்தோரு வயசு இருக்கேன் ஆனதுனால இந்த மாதிரி எல்லாம் பொருள்கள் வருகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னா பரவாயில்ல நாம தெரிஞ்சுட்டு வச்சிருக்கேன் இவரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட வேண்டி இருக்கலாம் என்று நினைத்தே நான் சொல்கிறேன் இறப்பவர் பகுதியில் தான் உங்களுக்கு சொல்லிட்டு எப்படி நீதி சொல்லிட்டே போற பாருங்க கடவுளே சிவனேன்னு பாடிட்டு போகல அதே மாதிரி மனித வாழ்க்கையும் பார்த்து அவர் பாடி வச்சிருக்கிறார் இறப்பவர்க்கு வைத்தார் அருணும் வைத்தார் அந்த ஆண்டை சொல்றாரு இல்லை இல்லைன்னு சொல்றான் பாரு அவனுக்கு என்ன வைத்தாருனாரு நரகங்கள் வைத்தாருங்கிறாரு மடியில சுட்டு வச்சிருமா கைய நீட்டினா சில்ற இல்லையம்மா அவனுக்கு என்னடா வைத்தாரு அப்படின்னு கேட்டா கடு நரகங்கள் வைத்தாருனாரு கரப்பவர் தங்கக்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்த சொல்லிட்டு போறாரு பாருங்க இது மனிதனுக்கு தேவையானது இது என்ன நான் அந்த ரெக்கார்டில் பாடி வச்சிருக்கிறேன் கிடைச்சாங்க கேட்டு பாருவோம் ஆமா சிறப்பவர்க்கு வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் சரப்பவர் உங்களுக்கெல்லாம் வைத்தார் பரப்பு கங்கை தன்மை பலப்பாவும் வைத்தார் அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரே இது நாவுக்கரசி பாட்ல பதிகத்தினுடைய கடைசி பாட்டில இந்த ராவணனுக்கு அருள் செய்த தன்மை தவறாம சொல்லுவார் அப்படி தவறாம சொல்லிட்டே வந்தவர் ஒரு சில பதிகங்கள்ல விட்டு இருக்கிறார் சொற்றுனைதியின் பதிகத்துல அது கடைசியில வரல அதே மாதிரி ஒன்று கொலாமல கூட வரலன்னு நினைக்கிறேன் பத்து கொலாமல பாம்பின் பாம்பின் பல் பத்து கொலாம் இருந்ததின் துப்பென பத்து கோலாம் அவர் காயப்பட்ட அது கொஞ்சம் சந்தேகம் ஆனா சொற்றுனை வேதி சொல்லல ஆனா நிச்சயமா பாக்கி எல்லா பதிகங்கள் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அவனை பாடிவிட்டால் அவனுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதுதான் அதத்தான் மற்றொரு இடத்துல இவர் விளக்கினால் பெற்ற இன்பம் மெடுக்கின் மெடுக்கில் படிச்சி ஆகும் துளக்கில் நன் மல தொடுத்தல் தூயவின் ஏறல் இது கூட திருநெரிசி பயிரில் தான் வருகிறது துளக்கில் நன் மல தொடுத்தல் தூயவின் ஏறலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகல் தாம் அருளுமாறு அப்படி பாரு கோயில கூட்டி மெழுகுவதை விட பூமாரை போ பறித்து அவனுக்கு கட்டி போடுவதை விட விளக்கு போடுவதை விட அவனுக்கு பாட்டு சொல்லிவிடு அதுலதான் அவன் மிகவும் மனம் மகிழ்கிறான் அதத்தான் தேவார திருவாசகத்திலேயும் தேவாரத்திலேயும் வருகிறது திருமந்திரத்திலேயும் வருகிறது பாட்டவி காட்டுதூமி என்று வருகிறது அவி என்பது உணவு அப்ப பாட்டை அவன் அவியாக உணவாக ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதுதான் பொருள் ஆனால் தினந்தோறும் இந்த பாட்டளை காட்டுவதை தவறுவதே இல்லை கோயிலுக்கு போக தவற மாட்டேன் ஒரு பதிகமாவது நான் சொல்லாமல் திரும்பின காலமே கிடையாது ஆமா இன்று கூட இன்று கூட கோயிலுக்கு போய் மூணு பதிகம் சொல்லிவிட்டு வரேன் மூணு பதிகம் சொல்லி விட்டு சந்தகோட்டத்தில் போய் பாடிட்டு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம அப்புறம் மறுபடியும் இங்க வந்தேன் உடல் இப்பொழுது எனக்கு நான் சொன்னபடி அது கேட்கல அது சொன்னபடி நான் கேட்கிற அளவுக்கு வந்து விட்டேன் நான் இப்பொழுது ஆமா தோடா குடிக்கணும்னா குடிச்சுதான் ஆகணும் ஒண்ணும் பண்ண முடியல அப்படித்தான் இருக்கிறேன் நான் இப்பொழுது அப்படி நிலையிலையும் கூட கொஞ்சம் உடம்பு சரியா இருந்தா நேரா கோயிலுக்கு போய் பதினு சொல்லிட்டு வந்து அது பார்த்து அவி அவனுக்கு அவனுக்கு உணவு போடுவதற்கு நாம தவறக்கூடாது என்பது பொருள் ஆக அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரு என்பது அதுவும் இந்த நாலாம் திருமுறையில்தான் வருகிறது என்பது நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் அடுத்தது திருவொத்தியூர்ல பாடிய திருநேரிசையிலிருந்து ஒன்று நீங்கள் அடிக்கடி கேட்ட பாடல் சொல்லுது இருந்துவிட்டேன் உடம்பை பாதுகாக்கிறது மாதிரி அகப்பை மாதிரி ஆகிவிட்டேன் வாய் தேவை போல பல பல நினைக்கின்றேனை ஒரு சொல்லுவாங்க பாம்பு தவக்கலையை பிடிச்சி தின்னும் அது உங்களுக்கு தெரியும் அது எப்படி பிடிக்கும் எப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்டா இத அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தேன் நாப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒண்ணு நான் என்ன பண்ணுவேன் இந்த வயல்வழி வழியா தான் நடந்து வருவேன் வயல்வெளி வழியா நடந்து வந்தா கொஞ்சம் சுருக்கு வழி அப்போ ஒரு சின்ன குட்டை அதுல ஒரு பாம்பு இந்த தவக்கலைய பிடிக்குது அது எதை பிடிச்சிருக்கு நான் பாக்கும்போது ஒரு கால் பின்னத்துக்கால பிடிச்சிருக்கு பின்னத்துக்கால பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்குது கொஞ்சம் கொஞ்சமா அது முழுங்கும் போதெல்லாம் அதுக்கு வலிக்கும்ல அந்த தவகையை அப்படின்னு கத்து ஒவ்வொரு தடவை அது கத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது உள்ள நகட்டிட்டு போகுதுன்னு அர்த்தம் கடைசியில பார்த்தா தவக்கலை பூரா முழுங்கிவிட்டு பாம்புது அப்படி இந்த முழுங்கறத பார்த்தேன் இந்த தவக்கலை என்ன நினைச்சிருக்கும் பாம்பின் வாய் தேரையை போல பல பல நினைக்கின்றேன் என்ன நினைச்சிருக்கும் இது உயிர் போகுது இல்லையா அது உன்னதான் நினைக்கும் அத சொன்னாங்கல்ல ஒருத்தன் ஆத்தோட போனான் பொண்டாட்டியை அழைச்சிட்டு போனான் தலையில ஒரு மூட்டை வச்சிருந்தான் மூட்டை வச்சிருந்தபோது தண்ணி கூட ஏறிக்கிட்டே வருது என்ன பண்ணா பொண்டாட்டியை எழுபடிச்சிட்டோம் தலையில மூட்டை முதல்ல என்ன பண்ணா இந்த மூட்டையை தூக்கி எஞ்சிட்டான் சரி பொண்டாட்டி இருந்தா போறோம் அப்படின்னு நினைச்சான் கொஞ்ச தூரம் போச்சு இன்னும் தண்ணி கூட வந்துட்டு பொண்டாட்டியும் விட்டுட்டான் மிச்சம் இவந்தான் தனக்கும் உயிர் போடும் போல இருந்தது ஐயோ கடவுளே என்ன காப்பாத்தின இது ஐயோ கடவுளே காப்பாத்தன அப்போ சொல்லினா இந்த மூட்டை பொண்டாட்டி எல்லாத்தையுமே காப்பாத்திருப்பேன் இல்லையா கடைசியா தன்னுடைய உயிருக்கு தான் இந்த உயிர் போறதுக்கு தான் இந்த தவக கட்டி இருக்கும் இல்லையா இத பாம்பின் தேரை போல பல பல நினைக்கின்றேனேங்கிறது வியாக்கியம் என்ன எழுதி இருக்காங்க இருக்கு எடுத்து பார்த்தா அந்த இடத்துல மாத்திரம் விட்டு இருக்காங்க என்ன அர்த்தம் அந்த தேரை நினைப்பதை நம்மளால் எழுத முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஆமா புகையட்டும் போக்கெட்டும் அப்படின்னு ஒரு திருத்தாண்டகம் இருக்கு புகையட்டும் போக்கெட்டும் திக்கெட்டும் அப்படின்லாம் வருது அதுல அதுக்கு பொருள் எழுதும்போது சாமிநாதையர் எழுதினாராம் இதற்கு எனக்கு பொருள் பொருள் எழுத வரவில்லை அப்படின்னு எழுதினாராம் டாக்டர் உவே சாமிநாதையர் அந்த பாட்டுக்கு என்னால் பொருள் எழுத முடியவில்லை அப்படின்னு எழுதிப்பட்டாரான் கீழே அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் பாக்கறேன் கேள்விப்பட்டேன் ஆக இந்த பொசத்தை எடுத்து பார்த்தா பாம்பின் வாய் தேரைய போல என்பது பல பல நினைக்கின்ற நினைச்சிருக்கும் அதை எழுதாமலே விட்டு இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அந்த துன்பத்தை எழுத முடியவில்லை அப்படின்னா நம்ம பொருள் பண்ணிக்கணும் என்று நான் நினைக்கிறேன் வாரியார் சாமியை எங்கேயாவது எழுதிக்கிறாரோ எனக்கு சொன்னா நான் கேட்டுக்கொள்ளுவேன் அப்புறமா சொல்லு முடியும் பாம்பின் வாய் தேரைய போல பல பழக்கிங்காய் ஒத்தியூர் கூடி பற்றி மதியும் போலையூன் சினமென்னும் சரக்கை ஏற்றி செடிகடல் ஓடும் போது மதனும் பாறை தாக்கி மறியும்போது அறியவுண்டா அறியும் போது உன்னை உள்ளும் உணர்வை நல்காய் ஒற்றி ஊருடைய கோவே ாலும் ஒரு சிலவாவது நம்ம கடைப்பிடித்து நடந்தாலும் நமது தேவாரத்திலே இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையை இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது இப்படி ஒரு உயர்ந்த நூல் நமது தேவாரம் என்று எண்ணிக்கொண்டால் தருதான் அது எனக்கு அதுதான் எனக்கு கூலி நீங்கள் கொடுக்கிற கூலி அதுதான் இதற்குத்தான் நான் படாத பாடுபடுகிறேன் அதனாலதான் இந்த வயசுல கூட நமது பன்னீர் திருமுறையிலிருந்து பல பாடல்களை நான் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் அது பிற்காலத்துல யாராவது கேட்க கூடும் கேட்டாங்கன்னா அது பிற்காலத்துல ஓகே நமது நூல் இப்போ பதினோராம் திருமுறையில நக்கீரதேவர் பாடினதெல்லாம் நான் போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் நாளை கூட ஒரு ரெக்கார்டுக்கு போகணும் அது என்னமோ கம்பெனில தகராறு அதனால ஒத்தி ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு பாடுறேன் அப்படின்னு கேட்டா சுட்டு கிடைக்குதுங்கிறது மாத்திரம் அல்ல சுட்டு ரெண்டாவதா தான் நான் நினைக்கிறேன் இது மக்களிடையே போய் சேரும் என்னைக்கேன்னு ஒரு நாளைக்கு நக்கீர தேவரெல்லாம் பாடினது ரெக்கார்ட்ல இருக்கான்னு ஒருத்தன் தேடினா எடுத்து போட்டு கேட்கலாம் இப்ப காரைக்கால் அம்மையார் பாடினே காரைக்கால்ல இருந்து என்ன பண்ண காரைக்கால் அம்மையார் பாட்டெல்லாம் இருக்கான்னு கேட்டான் ரெக்கார்டுல இருக்குன்னு சொன்னோம் முந்நூறு ரெக்கார்டு வாங்கிட்டான் உடனே கொஞ்சம் கொஞ்சமா கூட வாங்கல முன்னூறு ரெக்கார்டு வாங்கிட்டு போயிட்டான் எடுத்துக்கொண்டு போய் காரைக்கால்ல போட்டு கேட்டான் போட்ட உடனே அந்த மூணு ரெக்கார்டு ஒரு செட்டு அம்மையாரு பாண்டது நூறு செட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள வித்து போய் காரைக்கால் வந்தவன் சொன்னா நல்லா பாடியிருக்கீங்க நல்லா பாடியிருக்காங்க அம்மானு சொல்லு நான் பாடியிருக்கேன்னு சொல்லாது அம்மா நல்லா பாடியிருக்காங்கன்னு சொல்லுனா அம்மா பாடியிருக்காங்க இல்லையா ஆமா பண்ணன்று பாடியது இரண்டாவது நூற்றாண்டு அம்மா தான் முதல்ல திருஞான சம்பந்தர் இரண்டாவதுதான் ஆமா ரெண்டாவது நூற்றாண்டுல இருந்தவங்க அம்மா காரைக்கால் அம்மையார் அபூர்வமான திருப்பாடல்கள் ஆமா அந்த பாடல்களை அவன் போய் கேட்கிறான் அப்படி கேக்கிறான்னு சொல்லும் எனக்கு அளவில்லாத ஆனந்தம் ஏ நாம கட்டப்பட்டு பாடி வச்சோம் இது ஒருத்தன் கேக்குறானே அது போர் எனக்கு அதுக்காக தானே நான் படித்தேன் அதுக்காக தானே நான் வந்தேன் அந்த வேலையை நான் சரியா செய்தான் இல்லையா ஆமா நீங்க இவ்வளவு பேர் நாலு வருஷமா இவ்வளவு பேர் கேட்கறீங்க பரம திருப்தி எனக்கு ஆமா கோடி கோடியா கொட்டி கொட்டி கொடுத்தா கூட அது இன்னைக்கு இருக்குன்னு நாளைக்கு போயிடும் ஆமா அப்படி அற்புதமான விஷயங்கள் இது நமக்கு வருகிறது என்று நீங்கள் நினைத்து விட்டாலே அதுவே போர்வானது எனக்கு என்று நான் எண்ணுகிறேன் அதனாலதான் இருக்க எப்படி கேடுங்க நக்கீர தேவர் பாண்டதெல்லாம் பதினோராம் திருமுறையில இருக்கிறது அதெல்லாம் ஒரு செட்டு பாடிப்பேன் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது இல்லையா ஆமா பாடி வச்சா என்னைக்காவது ஒருத்தன் கேட்பான் நக்கீர தேவர் ஓஹோ தருமபுரம் அப்பவே இந்த வேலையை செய்திருக்கிறார் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா அப்ப எனக்கு கிடைக்கிற ஊதியம் அதுதான் அத போல ஊதியம் வேற எதுவும் கிடையாதுன்னு என்னுடைய எண்ணம் ஆமா மறுபடியும் இங்க நாலாம் திருமுறைக்கு வருவோம் பாடி ரெண்டு ஒன்று தான் அங்க நூற்று கணக்கிற பாடல்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் கோதைமா மேல நாளை கழிந்த நாடும் குறிக்கோள் இல்லாது கட்டே ஞாபகம் வரும்போது சொல்லுவோம் திருநாவுக்கரசருடைய புராணம் அவருடைய வரலாறு விரிவாக எதுல பேசப்படுகிறது பெரிய புராணத்தில் அல்லவா ஆமா நம்பர் ஒன் டூ த்ரீ எந்தெந்த பதியம் பாடினார் எந்தெந்த ஊருக்கு போனார் என்பதெல்லாம் எதுல வருகிறது பெரிய புராணத்தில் வருகிறது தெய்வ தேச்சிராறு பெருமான் கொடுத்த பிச்சை தானே அது ஆமா அந்த திருநாவுக்கரசர் புராணம் பூரா அப்படியே நான் ரெக்கார்டுல பாடி வச்சிருக்கேன் ஒன்பது போட்டு கேட்கலாம் கிடைது ஆமா அத கேட்டு தேவாரி வரு ஒரே சினிமா பாட்டா எடுத்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு கம்பெனிக்காரன் அவனை நாம வாட்ஸாம என்ன பண்ண முடியும் நான் சொன்ன இந்த மாதிரி இந்த மாதிரி திருநாவுக்கரசர் புராணத்துல வருகிறதப்பா அப்படின்னு சொன்ன கொஞ்சோண்டு சொல்லி காட்டினேன் ஒரு ரெண்டு பதிகத்துக்கு சொல்லி காட்டின நல்லா இருக்கும் போல் இருக்க பாடிபிடுங்க நான் எடுத்துறேன்ட்டான் ஒரு ரெக்கார்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுறது என்னுடைய குரூப்பை பொறுத்தவரையில பதினாயிரம் ரூபாய் ஆகுது மாஸ்டர் எடுக்கிறதுக்கு பதினாயிரம் ரூபாய் ஆகுது அப்புறமா அவன் கேஷ் பண்றான் இப்ப ஒன்பதுக்கு என்ன ஆச்சு கிட்ட கட்ட கேட்ட ஒரு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட எடுத்து வெளியிடற பாருங்க ஒரு பெரிய பணக்காரன் செய்யல மடாதிபதி செய்யலான் அது கிடைக்குது வாணி இருக்காது அதை செய்து அது செய்வதா இப்போ காரைக்கால் அவன் கேட்டேன் சொல்லும் போது எனக்கு அந்த ஆனந்த என்னால தாங்கவே செய்து வச்சதா அப்படின்னு இல்லவா ஆமா அந்த மாதிரி நாம என்னுடைய தொண்டுதான் எனக்கு அதான் சாமி சொல்றது பாலநாள் கழிந்த குறிக்கோள் இல்லாது கட்டேன் பனிமலர் போதை நாளும் மேல நாளை கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கட்டேன் நமக்கு சொன்ன அறவுரை அது என்பதை நாங்கள் நம்ம எண்ணிக்கணும் தேவாரத்துறை இப்படியும் நிறைய வருகிறது நான் அறவுரை அறவுரை பல ரிக்கார்ட் பாடிவிட்டேன் கேக்கட்டும் அது நன்றாக தெரியட்டும் என்பதுதான் நோக்கம் அடுத்தபடி ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க என்ன கருத்தை சொல்ற பாருங்க இதோட கடவுளுடைய அருள் கிடைச்சி போச்சு சங்கராசிவா சங்கராசிவான் பாடிட்டே போயிருக்கலாம்ல இந்த நீதி அவர் ஏன் சொல்லணும் நமக்கு பின்னால வர்றவான் படிப்பான் கேட்பான் ஆயிரத்துல ஒருத்தனாவது நடப்பான் அது போருமானது அதையே அதையே ஊதிபம் அப்படின்னு நினைச்சுதான் அவர் பாடி வச்சிருப்பார் என்றுதான் நான் எண்ணுகிறேன் தொடர்ச்சியை மறந்திர என்ன தொடர்ச்சி அந்த திருவருள் தொடர்ச்சியை நீ மறந்து விடாதே அஞ்செடுத்து ஓரில் நாளும் நாளும் அஞ்செடுத்து ஓரில் பரநடிக்கு அன்பதாகும் எனக்கு ஒரு நன்மைச்சு நடந்தது அத பாருங்கள் சொல்லிட்டு அந்த இரண்டாவது வரியில அவர் சொல்லி இருக்கிறார் பால நஞ்சு கலந்த பாதை ஊட்டினார்கள் அவருக்கு நாவுக்கரசர் நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன் இல்லையா அதை சொல்ற நான் அஞ்சலி சொல்லிக் கொண்டே இருந்தேன் அந்த வழக்கில்ல அமனர்கள் நஞ்சமுது எனக்கு கொடுத்தார்கள் அதனை அமுதமாக ஆக்கினான் கடவுள் அப்படின்னு சொல்ற என்ன அர்த்தம் அஞ்செடுத்து சொன்ன எந்த துன்பத்திலிருந்தும் நீ விடுபட முடியும் விடுபட செய்து என்பது விடையும் அதிரியாக போல நான் எண்ணுகிறேன் நலிவள்ளி அடிகளார துஞ்சிரும் காலை மாலை தொடரிலே மறந்திறே அங்கிருந்து போரின் நாடும் அரண appo பாட்டு தான் இருக்கு மூணு பாட்டு தான் கிடைச்சிருக்கு ராஜராஜ சோடன எடுத்து கொடுத்ததுல நமக்கு கிடைச்சது மூணு பாட்டு தான் பாக்கி பாட்டு கிடைக்கலயே நம்ம வருத்தப்பட்ட போது நடராஜ பெருமானே சொன்னார உனக்கு வேண்டியதை வைத்திருக்கிறேன் நீ வருத்தப்படாமல் வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார்னு திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது அத தப்புன்னு திருமுறை கண்ட புராணம் தப்புன்னு இன்னைக்கு பேசுற பெரியவர்கள் எல்லாம் நான் பாத்துருக்கிறேன் திருமுறை கண்ட புராணம் தப்பு அப்படின்னு சொல்றவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் யாரு தப்புன்னு சொல்றவங்களும் எனக்கு நன்றா தெரியும் அந்த பேரை நான்கு மேடையில் சொல்ல நான் விரும்பல வேண்டாம் அப்படின்னு விட்டுடுற ஆக இந்த பாட்டுல அவர் சொல்றார் உன்னுடைய திருசூலத்தை என் மேல் பொறித்து வை காலம் வரும்போது இவன் சிவனடியான் என்று அவன் போய்விடுவான் அப்படின்னு அவர் சொல்றார் மூணு விஷயம் சொல்றார் அதுல இது ஒண்ணும் அதுக்கு அடுத்த பாட்டில் என்ன சொல்றாருன்னு நாம் கவனிப்போம் சிறு தொண்டல் எண்ணில்தான் அரும்பிடி நோய் காவா நோயில் கலக்கும் மேற்படி காதல் செய்வார் தேவ என்னை பூசும் செந்தாமரையும் பூவா கடந்தையும் ரெண்டாவதா கேக்கிறது அவன் முடுநூறு பூசிய முதல்வன் பாதாதி கேசம் விபூதி பூசி இருக்கிறான் உன்னுடைய திருவடியில இருக்கிற விபூதி எனக்கு பூசி விடு அப்படின்னு கேட்கிறார் முதல் பாட்டுல அவர் கேட்டது திருச்சூலை பொறித்து விடு அப்படினாரு ரெண்டாவது பாட்டுல திருவடியில் இருக்கிற திருநீரை எடுத்து எனக்கு பூசி விடு அப்படினா திருநீர் பூசினான் சிவன் என்று வருகிறது ஆமா திருநூறு பூசி அஞ்சாட்சி பஞ்சாட்சத்துக்கு உபதேசம் பண்ணினான்னு திருவாசகத்திலேயே வருகிறது அந்த மாதிரி எனக்கு பூசி விடு அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்த பாட்டுல கடவும் திகிரி கடவாது ஒழிய கையிலையுட்டான் படவும் திருவிழல் ஒன்று வைத்து பனிமால் வரை போல் இடமும் பொறித்து எல்லா விருஞ்சோலை சிங்கள் கடவும் கடந்த விங்காலை மாடத்து எம் தத்துவனே தும் திருசூலத்தை பொறிக்கிறதும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆமா நான் பார்க்கல யாருக்கும் ஆனா வைணவத்துல தங்கும் சக்கரமும் பொறித்து வைப்பதை நான் பார்க்கிறேன் பார்த்திருக்கிறேன் ஆமா அதுவும் இப்பொழுது குறைந்து கொண்டு வருகிறது ஒருவர் அப்படி பொறித்து கொண்டு நான் பார்த்தேன் அது யாரு தெரியுமா திருக்கடவுர் இது திருப்பனந்தாள் ஒரு மிருதக்காரன் இருக்கான் அவன் வைணவன் தீவிர வைவன வைணவன் தேவார கோட்டிக்கு எல்லாம் அவன் பேரு வெங்கட்ராமன் இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையாக இருக்கிறான் அவன் நல்ல மிருதக்காரன் உங்களுக்கு தெரியும் இல்லையா நல்ல விவகாரம் தெரிந்த மரணக்காரன் அவன் தீவிர சைவ தீவிர வைணவன் அவன் இந்த இடம் இந்த சங்கையும் சக்கரத்தையும் பொறித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் படுத்த இருக்கான் நான் கூட திருப்பிந்தாலுக்கு போயிருந்தேன் அவனை பார்க்க நினைத்தேன் எனக்கு உடல்நிலை சரியில்லாம போய்விட்டது நான் போய் அவனை பார்க்க முடியல ஆனா சைவத்திலையும் இப்படி இருந்திருக்கிறது போல இருக்கு அதனால்தான் சாமி கேட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் திருவிருத்தில சில பகுதிகளை நான் அடுத்த மாதமோ உங்களுக்கு நான் நினைவூட்டுவேன் அல்லது ஐந்தாம் திருமுறை என்று பேசப்படுகிறது அது பூரா ஆயிரம் பாடல்கள் அவ்வளவும் திருக்குறுந்தொகை திருக்குறுந்தொகை என்ற பெயரோடு ஆயிரம் பாட்டு பாடிக்க அதே மாதிரி திருத்தாண்டகம் என்று ஆறாம் திருமுறையில் வருகிறது தொண்ணூத்தி ஒன்பது வதிகம் இருக்கிறது ஆயிரம் பாடல்களுக்கு மேலேயே இருக்கிறது அதுவும் அவர் ஒருத்தர் தான் பாடியிருக்கார் திருத்தாண்டகம் என்ற பகுதி நாவுக்கரசர் ஒருத்தர் தான் பாடியிருக்கார் அது பூராவும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நான் ஆமா இப்பவும் கிடைக்கும் வாங்கி கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்னைக்கோ ஒரு நாளைக்கு வாங்கி கேளுங்க அவ்வளவுதான் அவர் என்ன அழகா அதெல்லாம் பாடிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு அதை நான் நினைவூட்டுவேன் என்று சொல்லி இன்னைக்கு இந்த சிறுநேரி செய் பகுதியில சில பாடல்களை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் என்ற மன மகிழ்வோடு இன்னை நிகழ்ச்சி நிறைவுறுகிறது இப்படி எல்லாம் சொல்லுவதற்கும் பாடுவதற்கும் இப்படி ஒரு அமைதியான எனக்கு இடம் தமிழகத்திலே எங்கேயும் கிடையாது ஆமா நான் தமிழகம் சுத்தினவன் ஒரு காலத்துல பச்சி சொத்தி எல்லாம் சுத்தின எங்கேயும் தேவாரத்தை ஒழுங்கா கேட்கல ஏதோ ஒன்று பாடுவோம் நாங்க என்ன பாடுறோம் கூட அவங்களுக்கும் தெரியாது நாங்க பாடு பாடிக்கிட்டே போயிட்டு இருப்போம் இப்படிதான் இருந்தது கருத்துக்களை எல்லாம் சொல்லி பாடணும்னு சொல்லிதான் இந்த இடத்தை நான் கேட்டேன் நாலு வருஷமாக இப்படி எனக்கு கொடுத்துக் வாழ்க என்று அவர்களை நான் வாழ்த்து விடுவேன் நாம் எல்லாம் சேர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது பஞ்சாட்டம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் அடுத்த மாதம் சந்திக்கும் போது உங்களுக்கு திருவிருத்தமோ அல்லது திரு குறுந்தொகையும் அதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அவன் என்னடா எதா இருந்தாலும் ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்றாரு நினைக்க பண்டார கேட்டாரு பண்ண அப்படின்னா அறுபத்தோரு வயசுக்கு மேல என்ன உடம்பு இடம் கொடுத்ததா என்னாரு வயசுக்கு மேல ஒருத்தன் பாட முடியுமாடா எப்படி நீ அதை செய்யு அப்படின்னாரு நான் பாடலேன்னு நான் பாடலன்னு சொல்றேன் அவன் பாட்டு விட்டு தான் நான் பாடினேன் அப்படின்னு அந்த வாரியை அவன் பாட்டுவித்தான் நான் பாடினேன் என் கருத்தை பூரா என்று சொல்லி முடிந்தால் திருவருத்தம் பாடுவேன் அல்லது திருக்குறுந்தொகையிலிருந்து பல பாடல்களை உங்களுக்கு நான் நினைவூட்டுவேன் திருவருள் கைகூட்டும் என்று சொல்லி நாமெல்லாம் பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வோமாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்